रूपाय, सच्चिदाननंद विश्वत्पत्तिपत्रय विनाशा श्रीकृष्णा वयम नुम ओज सहो बलयुत बिभ्रदेहमक शयानो वीत निद्रश्च ने्रिय अवधूतब्राह्मर्लटिवधूतगुरु எது மகாராஜாவுக்கு தொடர்ந்து உபதேசம் பண்ணுகிறார் மலைப்பாம்பு உதாரணத்தை எடுத்துன்னு இருக்கார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தை பார்த்ததை ஞாவும் வச்சுக்கணும் அதை வச்சுன்னு தான் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் மலப்பாம்பு எப்படி இருந்த இடத்துல இருந்து கொண்டே கிடைச்சதை சாப்பிடுகிறது அது ருச்சியோடு இருந்தாலும் சரி ருச்சி இல்லாதா இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி அதை பற்றி அதை பொருட்படுத்துறதில்லை அது மாத்திரமில்லை ரொம்ப நாளைக்கு ஆகாரம் கிடைக்காட்டாலும் அங்கேயே பேசாமல் தான் இருக்குது அதுக்குன்னு ஒன்று எஃபர்ட் போடுறதில்லை முயற்சி பண்ணுறதில்லை அதை வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த குணங்களை எல்லாம் சீகரிச்சுக்கணும் இந்த மலைப்பாம்போட இந்த குணங்கள் அதாவது ருச்சியை பார்க்குறதில்ல அதனுடைய பெரிய சிறிய தன்மையை பார்க்குறதில்லை அது மாத்திரம் இல்லை ஆகாரத்துக்காக அனாவசியமாக அலையிறது இல்லை அப்படி அனாவசியங்கிற வார்த்தையை சொல்கிறேன் இதெல்லாம் அதனுடைய குணங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறவன் இதனுடைய இந்த குணங்களை குறிப்பாக யோகியானவன் இந்த குணங்களை எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறார் இப்போ அந்த மலைப்பாம்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அந்த சக்தி இல்லாமல் இல்லை அதான் சில சமயம் சொல்கிறதும் உண்டு சில பேர் சாப்பிட்டு படுத்துன் இருந்தால் என்ன மலைப்பாம்பு மாதிரி படுத்துன் கிடக்கு அப்படிம்பாங்க இங்க என்ன சொல்றாரு அந்த மலை பாம்புக்கு நிறைய பலம் இருக்கு ஒரு பிராணிய பிடிச்சதுன்னா அப்புறம் அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு ஆடையோ யாரா இருந்தாலும் சரி சுத்தி வளைச்சுடுத்தும்னா அதுக்கப்புறம் அது நொறுக்கிடும் நொறுக்கி சாப்பிடும் அது மாதிரி நம்மளும் இந்த யோகிக்கும் ஓஜ சகோபலயுதம் அப்படிங்கிறார் ஓஜ சகோபலயுதம் ஓஜகான்னு சொன்னா இந்த விந்துவை அடக்கறதுனால வரக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு பேரு ஓஜஸ்ன்னு பேர் இதெல்லாம் வந்து பிரம்மச்சரியத்தினால சம்பாதிக்கிறது அப்புறம் சகிப்புத்தன்மை அப்புறம் ஷரீர பலம் உடம்புல பலம் இருக்கு சகிப்புத்தன்மை இருக்கு அதெல்லாம் இருக்கான் அதுக்கும் இந்த மலைப்பாம்புக்கு இருக்கான் இந்திரிய பலம் மனோபலம் ஷரீர பலம் எல்லாம் இருக்கு அதுக்கு எப்படி மலப்பாம்புக்கு பலம் இருக்கோ அது மாதிரி இவனுக்கும் ஓஜோபலம் சகோபலம் ஓஜோசி சகோசி பலமசி இப்படின்லாம் வேதத்துல இருக்கு அதை தான் இங்க சொல்றாரு அவர் ஆக ஓஜகாங்கிறது இந்திரியபலம் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் ரொம்ப தெளிவா பிரகாசமா இருக்கிறது தான் ஓஜஸ்னு சொல்ற ஓஜோபலம் அதுக்கு காரணம் அந்த உடம்புல இருக்கிற அந்த பிந்து சக்தி அப்புறம் பொறுமையா இருக்கிறது மனோபலம் இந்திரியபலம் மனோபலம் சரீரபலம்னு வியாக்கியானகாரர் சொல்றார் அதான் மனசுல பொறுமையும் இருக்கு இதுக்கும் சக்தி இருக்கு அப்புறம் உடம்புலயும் சக்தி இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் சரீரம் தேகத்தை அகர்மகம் பிப்ரத்து வேற எந்த வேலையும் பண்றது இல்லை தியானத்திலேயே இருக்கான் ஷயானஹா ஷயானகான்னு சொன்னா படுத்தவன் அர்த்தம் மலப்பாவை படுத்திருக்கிற மாதிரி இவனும் உட்கார்ந்துட்டு இருக்கணும் படுத்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை ஷயானஹா அப்படி படுத்தவனா இருந்தா கூட வீத்த வீத நித்ரகான்னு சொன்னா தூக்கம் இல்லாம இருக்கணும் தூக்கம் இல்லாம இருக்கிறதுன்னா இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா தன்னோட லட்சியத்திலேயேதான் இருக்கணும் தன்னோட லட்சியம் என்ன ஞானம் தியானம் முக்தி அதுலயேதான் லட்சியம் ஞானத்தை சம்பாதிக்கிறது தியானம் பண்றது மோட்சத்தை உணர்றது அதுல இருக்கணும் வீத நித்ரகான்னு உறக்கத்தை விட்டவனாய் அப்படின்னா என்ன அர்த்தம் படுத்திருந்தா தூங்கலாம் படுக்கிறது தூங்குறதுலாம் வாழவா தூங்கிக்கலாம் ஆனா அந்த குறிக்கோளை மறக்கக்கூடாது அதே மாதிரிதான் இந்த பாம்பு அப்படிதான் இருக்கு விஷாமப்படுத்துட்டு இருந்தா கூட தூங்குறது இல்லை ஆகாரம் கிடைக்குமேன்னு அது பார்த்துட்டு இருக்கு இல்லையா அது மாதிரி சொல்றாரு இந்திரியவான் ச இந்திரியங்கள்லாம் இருந்தாலும் அதுக்கு எப்படி மலைப்பாம்பு ஆகாரத்திலேயே உட்கார்ந்த இடத்துலயே இருக்கோ அது மாதிரி இவனை என்ன பண்ணணும்னா இதெல்லாம் விட்டுட்டு தியானத்துல இருந்து மோட்சத்தையே லட்சியமா வச்சு நல்ல நமக்குத்தான் கண்ணுக்காது மூக்கு நாக்கு நல்லா இருக்க எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது இந்திரியங்களை கொண்டு இந்திரிய விஷயங்களுக்காக காரியங்களை பண்ணக்கூடாது இந்திரியாவான் நபி இந்திரியங்களை உடையவனாக இருந்தாலும் செயல் புரிய கூடாது சக்தி இருந்தாலும் உலகியல் விஷயங்களுக்காக செயல் புரியக்கூடாது மோக்ஷத்துக்காக மாத்திரம் பிரயத்தனம் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த பரம புருஷார்த்தத்தை விட்டு விலக கூடாது மலப்பாம்பு ஆகாரத்துக்காக எப்படி பொறுமையா படுத்துட்டு இருக்கோ சக்தியோட அது மாதிரி இவனும் சக்தியோட பொறுமையா தியானம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது மலப்பாம்புல இருந்து தெரிஞ்சுகின்ற விஷயம்ங்கிறது உபதேசம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஓ ஜ சகோபலயுதம் பிப்ரத் தேகம கர்மகம் ியானபூர்ணிர்ந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக